வந்தால் அலந்த பண்டு முனிவர் பன்னியர் கவர்ந்தவளையே பட்டு வடம் கொண்டு தொடுத்து ஒரு பழக்கம் இருந்தது செட்டியார்கள் வச்சிருப்பது ஒரு வந்து பட்டு ஒன்று தூண்டு வச்சிருப்பாங்க பட்டு என்னத்துக்கு யாரு கையிலையும் அணியும் போது அவங்க கை படக்கூடாது அதனால பட்டை போட்டு அப்புறம் தான் எதுவும் வலையில சொல்லிடுவாங்க தீண்ட கூடாதுங்கிறது உண்டு நீங்க தீட்டுக்கிட்டு அப்படி இல்லை ஒரு பெண்கள் கையே நம்ம தீண்ட மறது ஆனா வந்து இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் கடினம் இந்த இடத்துல எல்லாருக்குமே கடினம் எல்லாமே இப்படி போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கணும் இப்ப அதை விட மீறிட்டாங்க வளையலே சாம்போட்டுக்கிறதே தவிர அவங்க கைக்கு போறது கை வாங்கி வச்சிருது முன்னே அப்படி இல்லை முன்னா ஒரு நன்மை உண்டு அவங்களே போடும்போது இந்த மாதிரி போகலன்னு வச்சுங்க வளையல உடைஞ்சு போச்சுன்னா அவங்க பொறுப்பு மழித்தல் நீட்டல் செய்யறவங்க மழித்தலும் நீத்தலம் பெரும்பாலும் என்ன பண்றது மரபில்லை பட்டு வச்சிருப்பாங்க பட்டை போட்டு பார்த்துட்டு இப்ப இது பேசுதுங்க அதனால இவர் அந்த பட்டும் கொண்டு பழைய கால சம்பிரதாய தொண்டர் தொடுத்த ஐ வண்ணம் துணர்த்துவார் போல தோல் சுமந்து மண்டு வலையை விலை பகர்ந்து மணிக வரி வணிக மருகில் வருகின்றார் என்னைக்கு இவர் பரம்பரையான வியாபாரியா இருந்தா எல்லா தெருவும் போவார் இவருக்கு நோக்கம் வளையல் விற்பதல்ல இந்த பெண்களை கரையாற்றணும் அதனால இந்த வணிகர் மரபுல மட்டும் வந்து தெருவுல மட்டும் வந்து ஐயா வளையல் வேணுமா வளையல் வேணுமாமான்னு கேட்டான் அதே போலதான் விறகு விற்கும் போது கூட விறகு தூக்கிட்ட எங்க ஊர் புற வரல எந்த இடத்துல அந்த பானம் இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வந்த பானனா அவன் வீட்டுக்கு ஒரு வீடு முன்னாடி விறகு வேணுமா விறகுனு ஆரம்பிச்சான் ஆகவே அவன் நோக்கம் ஒன்றிய தவிர அவன் இயல்பான வியாபாரி அல்ல வளையல் வியாபாரி எனவே இந்த மண் மறையின் பொருள் உரைத்த மணிவாய் திறந்து அளவில் பாருங்க அதான் கவிஞர் ஐயா இவர் வாயில அது வருது வளையல் வேணுமா வளையல் அப்படின்னு வருது எந்த வாயில் என்ன மறைகளெல்லாம் வருகின்ற வாயில் இந்த வளையல் விற்கிறேன் வேணுமா கேட்டார் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணீ அவர் வாயிலிருந்து வருதெல்லாம் வேதம் அல்லவா எனவே வேதம் வருகின்ற வாயில வளையல் வேணுமான்னு கேட்டு இப்படி வர மண்ணு மறையின் மணிவாய் திறந்து வளை மின் என்னும் அளவில் பருவ முயல் இசை கேட்டு எடுமையில் போல் துண்ணும் மணிமேகலை மிடற்ற வார்த்த கேட்டுதான் கேட்ட உடனே அந்த மேகத்தினுடைய திரட்சியும் அந்த ஒலியும் வேண்டுமான் வந்து வளையல் போடணும் மாளிகை மாளிகை நின்றும் வீரிவாயில் புறப்பட்டார் வளைகளார் என தங்கள் மனமெல்லாம் தம்பூடையோதுங்க தலைகள் இடுவார் வருகின்றார் தம்மை கொம்மை வெம்மூலையார் துணைகளிடும் தீங்கு போல் கரும் சுரும்பு பாட கருங்குழல் மேல் வினைகள் ஒழுக நுடங்கி வரும் இன்போர் அடைந்து கண்டார்கள் எல்லாம் வந்து பார்த்தா செத்தியார் ரொம்ப அருமையா இருக்கார் அந்த தோற்றப்பொழிவு அந்த வளையல் இருக்கிற அந்த பல பல்வேறு வகையான அந்த வளையலுடைய அமைப்புகள் இதெல்லாம் பார்த்த உடனே நல்ல செத்தியார்டி நல்ல அருமையா வளையல் கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளவு வந்திருக்கு என்று சொல்லி ரொம்ப பிரமா கண்ட வடிவால் திரைப்பதற்கு கழிவேரன்பு காதல் வழி கொண்டு செல்ல ஒரு சார் தங் குண நாம் நான முதல் நான்கும் மண்டி ஒருசார் மறுதலைப்ப மனமுடன்று தடுமாற அண்டர் பெருமான் விளையாடற்கு அமையச் சூண்டார் அமுதனையார் அப்படி சில பேர் பார்த்த மாத்திரத்துல முன்போலேயே அந்த நான் அச்சமெல்லாம் கூட கொஞ்சம் விலங்குதான் ஏன்னா அவ்வளவு அருமையா இருக்கு அந்த வடிவம் எல்லாம் பார்த்தான் எனவே வந்தான் எந்த இருக்கு அதோட விட்டுருவோம் அப்படியே இருக்கு அது மாதிரி இவருக்கு இறங்கு மேகலை சிலம்பண்டு விரும்பிய குடைதோடி மின்சை கண்டிகை மருங்கிற சுப்பினும்ளை கைல்லைனில் அரும்பிய முலையார்கு அழகு இருந்தாலும் இருந்தாலும் சரி அந்த நிலையில நீங்க என்னதான் தலை முதல் கால் வரையில எத்தனை அணிகள் இருந்தாலும் சரி கையில வலையில் அது என்னடி அது பொன்னாடி அப்படின்னு சொன்ன காலம் ஒரு காலம் இருந்ததாக கேள்வி இப்ப ஒரு கையில வந்து கிடையாறோம் ஒரு கையில மட்டும் வளையல் ரெண்டு கையிலுமே இல்லாமல் இருப்பதும் உண்டு இல்லை உங்களுடைய ஆடையே தான் மாறி போச்சு தாய்ப்புலம் எதுவுமே இல்லை சிவ சிவன் எதுவும் வேணாம்னு சொல்லலாம் இல்லை வெளியில் இருக்காங்களோ இருந்தாலும் ஆனா அரும்பிய நீங்க எதுதான் எந்த அணி இருந்தாலும் வளையல் ரொம்ப முக்கியம் வளையல் முக்கியம் ஏன்னா வளையல்னா அந்த மங்களம் என்ற பொருள் வரும் கையில் வளையல் இருந்தாலும் மங்களமான அது பொட்டு கூந்தல் முடித்தல் இதெல்லாம் பெண்களுக்கு என்று உரியது கூந்தல் முடித்திருக்கணுமே தவிர விரித்தே இருக்க கூட அது போல கையில வளையல் அப்படி இருந்தால்தான் உண்டு எனவே இந்த பெண்கள் இப்படி எல்லாம் வந்தாரலாம் வந்து கைகள் நீட்டினாரலாம் அந்த கைகளை நீட்டின இவர் என்ன பண்றாரு ஒவ்வொருத்தருக்கா வளையல் முன்னேடு வளையலாம் கடல சூழ்ந்து இன்னவை பெரிய வேறிடுமென்ற அண்ணாவம்னையவே அது நீங்க பெண்கிட்ட பழைய காலத்துல பாத்தியும் நீங்க வளையல் ஆனா செட்டியார் என்ன சொல்லுவாங்க கேட்டா கொஞ்சம் ஏன்னு கேட்டீங்கன்னா கையில சீக்கிரம் போட்டிடலாம் நீங்க ரொம்ப நெருக்கமா போன சொன்னா இந்த இடத்துல முதல ஏறாது வளையலும் போடும் போடுறது இல்ல காலமாகும் காலமாகும் அதான் இந்தயா இது என்னைய பெரிதான் கை இப்படி பிடிக்க மாதிரி இருக்கு இப்படி போட்டுகிட்டே வர்றான் போட்டு நெருங்கி உள்ள போன உடனே இவரை கண்ட மாதத்துல கை மலிங்க உடனே திரும்ப இவங்க ரொம்ப நெருக்கமா போட்ட வலையிலே கையில போன உடனே அப்படி கையழ்ச்சி போதான் பாவம் இவர் போடா அவருங்க இதெல்லாம் பழைய காலத்திலயும் உண்டு இப்ப அது மாதிரி எல்லாம் சொன்னடலாம் சொன்ன உடனே பின் முன்னெதிர் குறுகினீர் சரித்த முய்வாளி தன்னோடு காலைகளும் சாரி வதேனா மின்னண வேல் நெடும் கண்ணினார் அதனால என்ன செய்தார் இப்படி வளையல் கொண்டு போடும் போது அவரும் வர வர இருக்குதான் அப்படி இருக்கும்போது கையில போன உடனே பெருசாடுது என்னதான் அந்த மனச மந்திரமாச்சிருக்கானு தெரியல அப்படி சொல்லாதீ செத்தியார் பார்த்தா எப்படி இருக்கார் பத்தியா செத்தியார் முறுக்கு இருக்குடி சரக்கு முறுக்கு இப்படி எல்லாம் பேசு பார்த்தார் மணி ஏழை முக்கால் ஆகுதுன்னு தெரிஞ்சது அல்லவா எப்படியோ போன் போகுது நம்ம என்ன பண்றேன் நாம சொல்றோம் ஹலோ சொக்கநாதரா ஆமான்னு பேசறது சிவசிவாத்த அப்படியே போயினம் கூட இன்மின்ன பாயின மகாலீரும் பலரும் காண வேலி விமானத்து உள்ளொளி ஆயின திருவுருவாயித் தோன்றினார் அப்படியே தன்னுடைய உடலை அந்த இதெல்லாம் மறைத்து அப்படியே மேலே வந்து பரம்பொருளாக சொக்கநாதராக மட்டாளம்பு கோதையார் முன் வலைபகர்ந்த வணிகரம் பட்டி சைத்தை பாகராகும் ஏன் உள்ததும்புகை வெள்ளம் உற்றடைந்த குமிடி போல் கண் ததும்பு புள்ளிவா புனலிவான் கனி அடைந்த நகரலாம் எல்லாரும் மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி கேட்டா நம்ம பொண்ணுக்கு சொக்கநாதர் கையில் அவர் வளையல் போட்டு என்ன கவனம் செஞ்சீங்கப்பா என்ன கவனம் செஞ்சீங்க என்றெல்லாம் பிள்ளைகள் வாழ்த்துறாங்க எல்லாரும் பாருங்கடையல்லாம் அவருடைய என்று சொல்லி சுக்கநாதருடைய வளையல் வந்து விட்டு மீண்டும் அந்த கன்னி பருவம் கடியுமாறும் செய்து இவர்களுக்கு உரிய அளவில் மீண்டும் முனிமனுடைய மனைவியராகவும் போயிட்டு இருக்கணும் இப்படி எல்லாம் அருள் பாலித்தானாம் நம்முடைய பெருமான் என்று சொன்னது சொன்னது மட்டுமல்ல அதுல ஒரே ஒரு கருத்து இந்த பெருமான் தொற்றதுனால ஒரு பேர் அதுகளுக்கு என்னன்னு எல்லாரும் கருவுற்று பிள்ளைகளும் பிறந்து ராத்திரி தங்காதுன்னு சொல்றதுண்டம் ராத்திரி தங்காது கை தின்ன மாத்திரத்திலேயே கருப்பு உண்டு வந்து மக்கள் பெரும் பெற்ற ஆனால் பெற்றதுனால ஒரு அவர் தளர்ச்சியோ அல்லது வேறு மக்களை பெற்ற அந்த அமைப்போ இல்லை அவரது உடம்புல அப்படி ஒரு திருவள்ளு இருந்தது அப்படி நடந்தது அவ்வளவுதான் இப்படியாக அவர் சென்றார் சென்று மேலே இல்ல பிறந்த அமைந்த அளவு பெருமை கொண்ட பெருமிதம் சிறந்த வீரமா சரி இந்த பிள்ளைகள் பிள்ளைகளாகவே இருந்து அருமையா அறிவு ஆற்றல் எல்லாம் சிறந்து அறி குரு ஆராய்ந்த கல்வி மூன்று செல்கவனைக்கு இந்த திருக்குறள் மாதிரி அறிவு உரு ஆராய்ந்த கல்வி திருக்குறள்ல பர்சனாலிட்டி இருக்கான்னு கேட்டான் திருக்குறளை பத்தி பர்சனாலிட்டி பத்தி பேசுறா சார் இருக்கட அறிவு உரு உருங்குற தோற்றப்பொழிவு ஆராய்ந்த கல்வி என் மூண்டன் தெரிவுடையான்னு செல்க வினைக்கு ஒரு வேலைக்கு போனிருந்தேன் நல்ல அறிவு இருக்கணும் நல்ல உடற்பொழிவு இருக்கணும் நல்ல ஆய்ந்த கல்வி இருக்கணும் மூன்று உடையவன் தான் ஒரு காரியத்துக்கு செல்லும் பத்து நாள் பத்தி இருக்கு எனவே ரொம்ப அருமையான அந்த அறிவுறு ஆராய்ந்த கல்வி மூன்றன் தெரிவுடைய அப்படியே குரோனசாமியில் பார்த்தார் மதுரை கிழமன் ஒரு அந்த பாட்டோட நடித்த மதுரை கிழம நூல் அவர் கிண்டலா கேட்டார் மதுரை கிழம ஒரு நூல் பாண்டார் செந்திலாண்டவன் திருவுருள் நான் அவர் படித்தது எங்கே செந்திலாண்டவன் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் சொல்லிட்டு குரல் சாமிகள் பயின்றது எங்கே என்றால் செந்திலாண்டவன் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் வேந்தர் இணைவேந்தர் துணைவேந்தர் ரிஜிஸ்டார் கண்ட்ரோலர் எல்லாம் ஒருவரே யாரு செந்திலாண்டவன் தான் அந்த யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ண ஸ்ட்ரென்தும் ஒண்ணுதான் இந்த பையன் குரோல் சாமியல் ஒரு பல்கலைக்கழகம் ஒரு பெடையீர் செட்டியாரு ஒரு கால ஆரண்யம் அல்லது வேலூர் ஆர்காடா தெரியலையே உடையீர் பாலை கொண்டு விற்பீர் போல் மதுரை மூதூர் ஐயா நீ வளையல் வியாபாரி மாதிரி வந்தியத்தர வளையல் வியாபாரியா தெரியலையே அப்படின்னாரு விற்கிறதுக்கு வந்த மாதிரி என்ன பண்ணார் விற்பதற்கு வந்தது போல குலம் கொண்ட பெய்வளை யார் கைவளையெல்லாம் கொள்ளை நீ எங்க தெருவில் வந்து எல்லாரும் வளையல விற்கிறதுக்கு வந்த மாதிரி ஏற்கனவே என் கையில இருந்த வளையல் இல்லையா வாங்கிட்டு போயிட்டீங்க இருந்த வளையல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா இன்னொருத்தி பார்த்தா ஏ செட்டியார் லாபம் சரியான லாபம்னாரு பழங்கொண்ட செட்டுமக்கு பளித்தது இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாம் காசை வாங்கிட்டு வலையில கொடுப்பாங்க நீ காசையும் வாங்கிட்டு வலையில வாங்கிட்டு சரியான செட்டியா இந்த மாதிரி ஒரு வணிகள் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது பலன் கொண்ட செட்டுமக்கு பளித்தது நின்றால் இப்பாவை மார்க்குலங்கொண்ட வலையை விற்பதற்கோ வாங்குவதற்கோ புறப்பட்டீரே வாங்க வந்தவங்களா என்ன சொல்லணும் என் கேள்விக்கு என்ன பதில் என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுவா விற்பதற்கோ வாங்குதற்கோ வந்தீர்கள் என்று கேட்டார் இவர் விற்க வந்தவரா வாங்க வந்தவரா பட்டிமன்றம் போடணும் வளையல் விற்க வந்தவரா அல்லது வாங்க வந்தவரா தீர்ப்பு விற்கவும் வாங்கவும் வந்தவர் இதான் தீர்ப்பாக தீர்ப்பு துண்டு ரெண்டா சொல்லணும் சொல்ல முடியாது தீர்ப்பு வாங்கவும் விற்க வேண்டும் சொல்லுங்களா ரெண்டும் இல்லையா வாங்கவும் உண்டு எல்லாம் வளையல்லாம் போயிட்டு என்ன வளையல் போயிட்டு கடைசியில் பார்த்தது என்ன எல்லாரும் தரிசனம் தந்தது உன் தன்மை கொண்டது என் தன்மை சங்கரா சதுரமான நீ எடுத்துக்கிட்ட ஆனா உன்னை எனக்கு தந்து விட்டாய் இது கிடக்குது டசன் டசன் ரெண்டு டசன் போன கொண்டது என் வளையல் வளையல கொடுத்துட்ட சங்கரோலோ சதுரர் உன்னை சொக்கநாதரை பார்த்ததுன்னா நாங்கெல்லாம் வீடு வேறு வரைக்கு அடைஞ்சிட்டோம் அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றேன் இந்த பாவிகளுடைய வலையில வாங்கினதுனால யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே என்ன அப்புறம் பாட்டு பாட்டு என்ன கொண்ட திருப்பெரும் துறை உரை சிவனே உடல் இடம் கொண்டாய் யானிதற்கை என்று சொன்னதுனால தீர்ப்பு என்ன சொல்லணும் விற்பதற்கோ வாங்குதற்கோ புறப்பட்டதே என்றால் விற்பதற்கும் வாங்குதற்கும் வாங்குதல் வளையலை விட்டது தம்மையே தம்மையே விட்டது அந்த முனி புனிவர்கள் அந்த முனிவருடைய மனைவிமார்கள் தாங்கள் வந்து மீண்டும் தங்களுடைய இல்லத்திற்கே சென்று சேர்ந்து இடையிலே பெருமானுடைய காட்சியும் பார்த்ததினால யார் வெற்றி பெற்றது யார் போலோ சதுரன் அந்த பெண்கள் தான் இப்படி சொன்னதுனால பெண்கள் அந்த மாதிரி வெற்றியை பெற வைத்ததே சொக்கநாதர் தான் ஆகலால் சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் நான் ஓய உரைப்பன்யான் அது வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் இன்றைய பாடம் நமக்கு ஓய நீங்க என்று சொல்லி பல ஆன வரலாறு சில பாட்டு தான் படிச்சு சில பாட்டு தான் படிக்கிற நயமான பல பாடல்கள் இருக்கு யோகிதையா படித்தோம்னா இப்ப அயோகிதனமா படிச்சேன்னு அடுத்ததுக்கு ஆமாமா இது அயோக்கியத்தனம் தான் யோகியதையா படித்தோம் என்று சொன்ன இன்னொருத்தாளி பத்து பத்தரை ஆவது ஆகணும் சிவ சிவ இந்த அளவாவது கிடைச்சது கிடைத்த வரைக்கும் மகிழ வேண்டும் என்று சொல்லி நம்ம அழகாக தொல்லாப்பியம் என்ன திரு புராணம் என்ன இப்படி எல்லாம் ரத்தனகிரியில நல்ல தகவல்களோடு காலையில் மூர்த்தியார் மூர்த்தியார்தான் என்று சொன்ன மாதிரி அவளுடைய அந்த அருமையான இதுல திருப்பிடத்துல சென்று நம்ம அழகாக தளபதியும் இப்படி எல்லாம் ஒரு பெரும் பேரு திங்களுக்கு ஒரு முறை கிடைப்பதுல ஒரு பெருமகிழ்ச்சி என்று சொல்லி நம்முடைய எல்லாமில் முருகப்பெருமானுடைய தலைவர்களுக்கும் நம்முடைய சுவாமியுடைய திருவடிகளுக்கும் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுடைய பேருக்கும் நம்முடைய திருவண்ணாமலையில் இருந்து வந்து இயற்கையெல்லாம் எடுக்கின்றவர்களுக்கும் கோபாலவர்கள் இடையில வரலையேன்னு ரொம்ப எல்லாருக்கும் மிக வருத்தம் அது மீண்டும் வந்து ரொம்ப அருமையாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று என்பது இடையே எடுத்துக்காட்டாக ரொம்ப அழகாக பல்லாண்டுகள் வாழ்ந்து நமக்கு வரவும் ஏற்பட்ட அத்தனை பேரையும் அணிந்து